الحمد لله نحمنه ونستعينه ونستقضه ونؤمن به ونتوصل عليه ونعوذ بالله من سرور أنفسنا عن سيئات أعمالنا من يهجه الله فلام من له ومن يغلل فلا هادي له ونفهد عنا يا إله إلا الله وحده لا سمس له ونشهد أن محمدًا عبده ورسوله قل الله على محمد وعلى آله ومحاذه وكباعه ومن طبعه بإخسان إلى لولي الجيد أما ذلك فقد قال الله تبارك وتعالى في قرآنه كريم وفرقانه المجيد بالله من الله إن الله அந்த وقال تعالى عباد واتكوا منك الناس في بجل الذين ظلموا منكم قاصوا خزق الله العظيم قال عبيد ربي القادير رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم فيما يربيه أن ربه عز وجل أنه قال يا عبادي انيه حرمت الله على نفسي وجعلته بينكم محظوما فلا طاله الى اخر حديث فصلى الله عليه وسلم فوافقكم ايها الانا ما شاء الله سبحانه وتعالى في رصافه والحمد لله صلوات وسلام من الله على محمد التطهير صلى الله عليه وسلم ونور بنيه அல்லாருக்கு மேலும் திருவிழா மரியந்த மன்னகாரின் அழகான அரிசியை யார் யாரெல்லாம் அழகான முறையிலே பின்பற்ற இருக்கின்றார்களோ அத்தகைய நல்ல அனைவர் மீண்டும் எங்கென்றும் உண்டாவதால் இறை அழைப்பை ஏற்றி இறையினால் மக்கள் எட்டு சாவதியோடு அவர் போவதே வாழிபர்கள் وَلَهِذْنَا أَوْلَا قُعَلَى السُّبْ يَطَالَهَا تَتْسِلْ إِلَّا سَنْدَرْ فَسُومِ إِلَيْهَا لُهُمْ نعم الله وَيصَارِشَاهِ النَّالُمْ الله لُنْقَ <تصفيق> لُلَيَّ عَلِيْكِ سَيَسْفَادُكَ لَيُّمْ أَلُوَى اللَّهَا قَعَوَذَانِسِ أَوَيْكَ لَيْكِ إِمَانٍ مُجِيمٍ أَذِّي صَلَّقَ نَفُوْدِهِ அவனால் ஏற்படுத்த விடயங்களில் நடக்குமாறும் அவனால் நடக்கப்பட்ட அறமாக்கப்பட்ட விடயங்களை தகுந்து நடந்து செல்லுமாறு முதலில் அரசு அப்பால் தாங்களுக்கும் அங்கு இஸ்லாமிய சகோதர பொருமக்களை அல்லாஹ் ஒரு மனைவரையும் இஸ்லாத்தை இயற்றி அதன்படுகிறது அமல் செய்யக்கூடிய மக்களாக இஸ்லாமியர்களாக அல்வா இந்துவரை வாழ வைத்திருக்கிறார் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அல்வா இந்த மனிதர்களாக எங்களுக்கு வழிகாட்டுவதற்காகவே பல விடயங்களை சொல்லி தந்திருக்கிறார் அந்த வகையில் நாங்கள் பார்த்துக்கிட்ட பொழுது ஆக்கிவிடுவேன் என்றால் அம்மா எங்களை அட்டமூக்கி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க இந்த வகையில் அம்மா எமக்கு சில பாவங்களை பயங்கரமான பாவங்களாக அல்லா என்று சொல்லித் தந்திருக்கிற ஒரு பாவம் தான் விரும்பாமல் மனிதர்களாகிய நாங்களும் இதனை விரும்பவே மாட்டோம் அப்படியான ஒரு பாவம் என்ன பாவம் தெரியுமா அணியாக செய்யும் எந்த என்று சொன்னால் லட்சத்தம் அம்மா மலை அவர்களே சொன்னார்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஒன்றில் இந்த உலகத்திலே தண்டனை கொடுப்பான் அல்லது மறு தண்டனை கொடுப்பான் இரண்டில் ஒன்று நதியார்கள் இரண்டு பாவங்கள் இருக்கின்றனங்களை சௌவாய்க்குறவில்லை என்று சொன்னால் மதிய சொன்னார்கள் அவளுக்கு இந்த உலகத்தீரும் அல்ல தண்டனையை கொடுத்தான் மறு உலகம் தண்டனையை கொடுப்பான் அவ்வளவு பயங்கரமான பாவம் சொல்லவில்லை பொ சொல்லவில்லை தெரியுமா முதல குறவுை தூண்டித்து வாடுகின்ற அந்த பாவத்தை செஞ்சாலே போலும் அவர்கள் கொள்கை என்னவே நிராகரிக்கப்படும் அவர்கள் சொல்வார்கள் மூன்று கூட்டக்காருடைய கொள்கை அவர்களுடைய தலைக்கு மேலால் ஒரு ஜான்கூட உயர்த்தப்பட மாட்டார் எங்கு சொல்லுவாலும் பரவாயில்ல சில சொல்லுவார்கள் கும்ராவுக்கு அட்டிக்கு போய்விட்டு வந்து நான் ஒயிட் காப்பற்ற சொல்வேன் ரெட் சொல்வேன் அங்கு சொல்லுகிறேன் இங்கு சொல்லுவேன் என்றெல்லாம் பெருமையாக சொல்லுவார்கள் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டிய உதவு முறையை குறித்து அந்த கொள்கையை சொல்லியிருந்தால் நிச்சய பல்வாமித்தால் அீகரிக்கவே மாட்டேன் இப்படி அதனை விரிவுபடுத்திக் கொண்டே போகலாம் அது ஒரு பாகம் அடுத்த பாவம் தெரியுமா எங்களால் சிறு மனிதனுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயம் அதிகமானவர்களுக்கு அந்நியாயம் எப்பொழுது விளங்க வருகின்றது சொன்னால் அவர் மற்றவர்களுக்கு செய்கின்ற அந்நியாயம் அவருக்கு வழங்காமல் அவருக்கு அநியாயம் பல அப்படியா எங்கள் அதிகமானவர்களுக்கு அப்படித்தான் எப்ப ஒழுங்கு வந்தா யாராவது அல்லது அவருடைய குழந்தைக்கு அந்நியம் செய்தால் தான் அவருக்கு அந்நாயம் மீறி பேச வருவார் அவருக்கு அநியாயத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார் ஆக அன்புக்குரியவர் அந்நாயம் என்றால் என்ன தெரியுமா அநியாயம் எங்கிருந்து தெரியுமா எங்கு அமான் தேடப்படவில்லையோ அமானம் வந்தால் என்ன நம்ம தன்மை அந்நாயம் வருவோம் வருவது வாழ்க்கையின் எல்லா சட்டத்திலும் அந்த மனிதன் இருக்கிறானே ஒன்றில் கடமையோடு இருப்பான் இன்னொன்றில் உரிமையோடு இருப்பான் அப்படி என்றார் என்ன அவனால் பிறனுக்கு செல்லப்பட வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது பொறுத்தவரையில் கடமை இவன் யாருக்கு அந்த கடமையை செய்ய வேண்டுமோ அவர்களுடைய உரிமை ஒரு தந்தை இருக்கிறார் அந்த தந்தை தனது குடும்பத்தை கவனிப்பது உணவு ஊட்டி ஆடை அணிகளை கவனிப்பது இவனுடைய கடமை இவன் ஒழுங்கான உரைகளை அவனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவனை அவரிடமிருந்து பரிந்து எடுக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் குடும்பத்தினருக்கு வழங்கியிருக்கின்றன எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்றால் அபூ முடிய மனைவியுடைய சம்பவம் இவர் சொல்கிறார் யார சூடம்மா என்னுடைய கணவர் எனக்கு செலவுக்கு தேவையான அளவு கடன் தருகிறார் இல்லை யார சூடம்மா நான் என்ன செய்வது நபி அவர்கள் உரிமைகளும் கடமைகளும் உங்களுடைய குழந்தைக்கும் தேவையான அளவு பணத்தை அவருடைய பட்டியில் அவருக்கு சரியாக நடுத்துக் எங்களுடைய பார்த்துகளை சொல்வதா இருந்தால் கலவு எடுத்துக்கோ இதுதான் கடமை உரிமை இதனை நிறைவேற்றாத பொழுது குடும்பத்தை சொல்ல இப்படி எல்லாத்திலையும் இருக்குது இந்த அம்மானமும் உரிமையும் எல்லா கட்டத்திலும் இருக்குது அது ஒன்றுமே அல்ல இன்று என்ன நடைபெற்றிருக்கின்றது சொன்னால் அதுதான் அவர்கள் சேன்றது ஏதாவது ஒன்றுமை இஸ்வாங்களை ஏதாவது ஒன்றில் சட்டம் அதை பேரி பாதுகாப்பு வாங்குக்கு முன்னாலே பள்ளிக்கு சமூக வலித்து அப்படியெல்லாம் செய்வார்கள் அந்த கடமை இவரும் இருக்கும் ஆனால் வியாபாரத்தின் பொழுது ஹலாத முறையிலே வரக்கூடிய மனிதர்களை ஏமாற்றாமல் உண்மையில் வியாபாரம் செய்ய வேண்டிய செய்வார் எடுப்பார்கள் மக்களை ஏமாற்றுவார்கள் மக்களுக்கு பொய் கூடுவார் எல்லா பாசத்தையும் செய்வார் ஆனா பல்வி முதல் வரிசைகளும் இருப்பார் அதிகமாக தான் இப்படித்தான் நான் மார்க்கத்தை மதுங்கி வைத்திருக்கிறோம் அதிகமாக இப்படித்தான் குடும்பத்திலே கவனிக்க கவனிக்க மாட்டார் இவர் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றாரோ அவர்களை கவனிக்க மாட்டார் ஊருக்கு சேவை உலகத்துக்கு சேவை பள்ளியும் சேவை இதனையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை எல்லா இடத்திலேயும் நியாயம் பேச வருவார் எல்லாத்திலையும் அநியாயம் காட்ட முடியாது அவர் செய்யக்கூடிய தொழிலை பார்த்தோம் என்று சொன்னா முழுக்க முழுக்க அநியாயி சிலரை பார்க்கிறோம் எங்கேயாவும் ஒரு இடத்திலே ஒரு காரியாலயத்திலே அதற்காக அதிகாரியாக இருக்கின்ற பொழுது என்ன செய்வார் அரசாங்கத்தால் வழிண்ட் பண்ணி கொடுப்பாங்காலய உபயோகத்திற்கு மாத்திரம் இவர் பிள்ளைகளை பாரசாலிக்கு கூட்டி கொண்டு போறதும் அந்த வாகனத்துலதான் கூட்டிக் கொண்டு போனதும் அந்த வாகனத்தில் போறதும் அந்த வாகனத்துல தான் இவங்க சொந்த பேணத்தை அரியாதப்ப மாத்திரம் அது வழங்கேசிகளை என்னைக்கு வாங்க இருப்பார் அவங்க போலன்னு சொன்னால் அவருடைய தொலைபேசி தான் நீங்க என்ன நினைக்கீங்களா என்று பார்க்கிறது எதுக்கேதான் இவ்வளவு அணியாய் அணியை பார்ப்போம் என்று சொன்னால் இவர் இப்படி எல்லாம் சம்பாதிக்கின்ற பணம் இருக்கின்றது அவர்கள் சொன்னார்கள் பல சிலைகள் சுமாதமாக காரியாலயத்துக்கு வேலைக்கு செல்கிறார் இது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஏதோ ஒரு தொழிலுக்கு நேர்முக பரிசைக்கு அழைக்கப்பட்டிருப்பார் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு சமூகத்திலே சர்வசாதாரணமாக நடைபெறக்கூடிய அந்நாயங்கள் பாவங்கள் பயங்கர பாவங்கள் இவர் செய்வார் தெரியுமா பொய்யான தகவல்களை எல்லாம் கொண்டு போய் அந்த ஜொப்ப எடுத்துக்கொள்வார்கள் பொய்யான தகவல் அவன் என்ன கேட்டிருப்பான் உங்களோட ஏரியா இருக்கிற கிராம சேவகருடைய நீங்க இந்த பகுதியாக இருந்தா உங்களோட கிராம சேவக சகசிக்கோடு நஷ்டாசி பத்திரமோ இவர் உண்மையிலே அந்த பகுதி என்றால் இன்னொரு மக்கள் இடத்துல போய் பணத்தை கொடுத்து இலஞ்சம் சான்றிதழை பெற்று சென்று எல்லா தகவல்களும் உண்மையானதுதான் ஒரே ஒரே தகவல் மாத்திரம்தான் தொழிலாளர்கள் என்றாலும் அவர் எப்பொழுது அந்த தொழிலை ஆரம்பித்து சம்பாதிக்கிறாரோ அனைத்துமே அநியாகம் தொழில் சொல்லி தொல்லை தகவல்களை காட்டி தொழில் தொடர்புகளை எதிர்ப்பதும் பாவம் இதே போல் அன்புக்குரியவர்களே சிலரை பார்க்கலாம் அரசாங்க உத்தியோகங்களை மேற்கொள்வார்கள் அது ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய அலுவல்கள் எட்டு முப்பது மணி அளவுக்கு ஆரம்பித்து நான்கு மணி முதல் நிறைவு வரும் அதுதான் ஒப்பந்தம் இவர் வந்ததா இப்ப நாங்க சொல்றோம் நல்ல இப்ப ஹை டெக்னாலஜி பாதிக்கிறாங்க இதெல்லாம் வார்த்தை காரணம் என்ன தெரியப்படும் சமூகத்தில கல்லடுகள் கூட்டித்தாங்க அநாயம் தொழில் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் இந்த சிஸ்டம் காரியாலயம் வந்தா அது அருத்தம் அல்ல முன்னேறிவிட்டதில் அருத்தம் என்ன அறுக்கம் ஊர்ல கல்லல் கூடிட்டா புரட்சிய கூடிட்டா அதுதான் நான் அர்த்தம் இப்படி என்ன சேர்க்கிறார்கள் இவர்கள் போனாக்கு முன்னாலே அவங்க பயன்படுத்தி ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு தரப்படும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த ஒப்பந்தத்தின் படித்தான் அந்த சம்பளம் உங்களுக்கு காரியாலயங்களில் மாத்திரம் அல்ல கோபிக்காதேர்ந்தவன் தான் என்ற உணர்விலே சொல்கிறேன் அவர்களும் நேரத்துக்கு போய்விட்டு வருவது ஆக கடமை ஒவ்வொரு உத்தியோகத்தை பொறுத்து அவர்களுடைய கடமைகள் வித்தியாசமுறைகள் ஒப்பந்தான் செய்யணும் குறிப்பிட்ட நேரத்துக்கு சமூகம் அளித்தல் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய நேரங்களை கவலத்தில் கொண்டு சொல்லுவாங்க என்ன ஒரு முழு பிள்ளைகளுக்கு உண்மையான முறையிலே கற்றுக் கொடுக்க என்று உணர்வு வராது இன்றைக்கு அதனாலதான் எங்க சமுதாயம் நாளுக்கு நாள் நாள் கல்வியில பொறுக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் உடர்ந்து கேட்டுகிறார்கள் அதற்கு குரல் கொடுக்கிறார்கள் எங்களுடைய சமூகத்தில் கல்வி அறிவிலே நடைபெறக்கூடிய அநியாயங்கள் யாருக்கும் விளங்குவதும் இல்லை அதனை தட்டி கேட்பதற்கு யாரும் ஆயத்தவும் கல்வி இஸ்லாமியர்கள் கொடுத்த முக்கியத்துவம் எந்த அலோசன் சொன்னார் சகோதரர்களே அல்லாவுடைய முதல் வசனம் கூட எப்படி நபியை பார்த்து சொல்லுங்கள் அல்லது சரிவா சொல்லுங்கள் என்று சொன்னதில் ஓடுவீராக வாசிப்பீராக சிந்திப்பீராக முதலாவது கட்டளையாக போட்ட நாளைக்கு ஒரு நரகவாதி நரகங்களுக்கு சென்ற உடனே நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அவன் நரகங்கத்தில் வருவதற்கான அடிப்படை காரணமாக என்ன சொல்லுவான் தெரியுமா சொல்லாதத சொல்ல மாட்டான் கணவற்றத்தை சொல்ல மாட்டான் பள்ளிக்கு போகாத சொல்ல மாட்டான் மற்றவருக்கு அநியாயம் செய்யத்த சொல்ல மாட்டான் என்ன சொல்லுவான் தெரியுமா நாங்க ஒவ்வொரு மடிக்கிறது நிதி செய்யக்கூடிய யாரும் வரவில்லை அவங்க சொல்லுவாங்க உலகத்திலே வாழ்கின்ற பொழுது குரான் விடயங்களை அழகான முறையில கால கொடுத்து சேர்த்து அதை எடுத்து யோசித்து சிந்தித்து அதை அறிந்து நரகவாதியாக மாறி இருக்க மாட்டேனே என்று அங்கும் போய் உலகத்திலே படிக்காமல் இல்லை தேடாமல் அந்த குற்றத்தை தான் அவன் நரகவாதியாக மாறியதற்கான அடிப்படை காரணமாக அடிமையாக இருக்கக்கூடியவர்களும் அடிமையாக இருக்கக்கூடிய படிப்பும் கிடையாது ஏன் இப்படி கிடைக்காமல் போன சொன்னால் அதுக்கு எக்கச்சக்கமான காரணம் இருக்கும் இன்னைக்கு அதிகமான ஆசிரியர்களும் சொல்கிறார்கள் பெற்றோர்களும் சொல்கிறார்கள் இவர்களுக்கு வேறு சில பேர் மாட்டு மதத்தவர்களுக்கு வேறு சில பேர் அவர்களுடைய ஒவ்வொரு பார்த்தாலை உங்களுடைய கல்துறை மாவட்டமே மிகப்பெரிய உவாரம் இவளை சுட்டிக்காட்டி பேசவில்லை பொதுவாக பேசுகிறேன் யாரையும் சுட்டிக்காட்டி பேசவில்லை பொதுவாக சமூக மையமானத்தை நீக்கி பேசுகிறேன் ஏன்லைக்குமாலை செய்யப்படக்கூடிய அநியாயங்கள் தான் தவிர வேறொன்றும் இல்லை ஒரு குள்ளக்கு பாடத்துல எப்ப வெறுப்பு வரோ தெரியுமா மாணவர்கள் இருக்க அதிகமானவர்கள் எப்ப பாடத்துல வெறுப்பு வரோ தெரியுமா இரண்டு விஷயங்கள் இருக்கு இரண்டு விஷயங்கள் இந்த அதிகாலைக்கு சென்று கற்றல் தொடர்பான ஒரு உழவன துணை நிகழ்ச்சி செய்து விட்டு தான் வந்திருக்க மாணவர்கள் பாடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல விளங்குது இல்லை சொல்லுவாங்க அதனாலதான் நான் பாடம் பார்க்கிறேன் சொல்ல முடியே உண்மையான முறையிலே ஒரு பிள்ளைக்கு அழகான முறையிலே அந்த பாடத்திலே ஆற்றை ஆர்வம் வரவேண்டும்மாக இருந்தால் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இடத்திலே ஆத்மீகரீதியான ஒரு பண்பும் லோகீக ரீதியான இன்னொரு பண்பும் இருக்கவில்லை ரெண்டையும் ஆத்மீகரீதியாக இருந்து கொள்ளலாம் முதலாவது உங்களுக்கு தெரியுமா ஆத்மீக ரீதியான பண்பு என்ன அல்லாஹு இது என்னுடைய பொறுப்பு அமானித நேரம் ஏழை மணி முதல் இரண்டு மணி வரை எனக்கு பொறுப்பாக இருக்கின்றது இந்த நேரத்திலே வினாடியை யாவது கழிந்தேன் என்று சொன்னால் அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டி வருமே என்ற அந்த இரையற்ற உணர்வு இல்லை அது இருக்க வேண்டிய அடுத்தது அது இல்லாதவற்றினால் அது இல்லாததின் காரணமாகத்தான் இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய பாடத்தை அழகான முறையிலே தெளிவாக நான் விளங்க வைக்க என்ற உணர்வும் கிடையாது இது ரெண்டும் இல்லை இந்த ரெண்டுதான் காரணம் இதனால் தான் இது அணிய இதனை தட்டி கேட்பதற்கு நானும் உரித்துடையவர் என்பதை நான் கவன சகோதரர்களே இங்கு எந்தாசங்களிலே போய் கேட்காமல் அதிகமான பாடக்காரர்களுக்கு நாங்கள் பாடசாலைகளிலே அதிகமான அதாவது இப்படியான விடயங்கள் செய்து வருகிறோம் அவரதால் சொல்கிறேன் சகோதர்களே இது ஒரு புற்று நோயை போல் பாதிப்பொருக்கிறது சோமாக்கரன் குளமனையை ஏன் அதிகமான பாடசாலைகள் ஆசிரியர் குழாமை நாலு ஐந்து பிரிவு எ இறந்த கண்கள் அவசியமோ அது போன்றுதான் ஒரு ஊருடைய கல்வி கூடமும் என்று சொல்கிறோமே இந்த விதத்தில்தான் இது நடக்கும் ஒருவருக்கு பாடங்களிலே அடைந்து வந்தாலும் காவல போா ஒழுங்கா படிப்பிக்கிறதில்ல படிப்பித்த பாடத்தை தான் மறுபடியும் படிப்பிப்பா இல்லாத அவருக்கு நிகழ பாடத்தை தான் படிப்பிப்பான் அவருக்கு நெனைப்பு டைமுக்கு தான் அவங்க வருவாங்க அநியாயம்யுமா போது அதிருக்கு செய்கின்ற அநியாயம் இருக்கின்றன முழு அதிருக்கு செய்கின்ற அநியாயத்திற்கு ஏனெனில் முன்பு ஒரு காலம் இருந்தது முன்பு ஒரு காலம் இருந்ததே அந்த காலத்திலே இந்த பாடசாலைகளிலே கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய பாடங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் கணிதமாக இருக்கலாம் விஞ்ஞானமாக இருக்கலாம் வரலாறாக இருக்கலாம் மாணவியலாக இருக்கலாம் இருக்கலாம் இருந்தாலும் இருக்கலாம் இருந்தாலும் வழிகாட்டியவர்கள் வங்கி திறந்து விட்டவர்கள் எங்களுடைய இஸ்லாதியர்கள் என்றால் மிகையாக தகவல்கள் மிகையாக ஏன் அவர்கள் அறிவின் எளிவின் முக்கியத்துவத்தை உணர்த்தார்கள் இதனால் சேடுபட்டார்கள் ஆரம்பமாக கண்ணத்தை எடுத்துக் கொள்வோம் அறிவாதம் இப்படி ஒன்று கலாம் கன்னியத்துக்கும் ஆரோக்கியம் அறிவிக்கும் என்ன தொடர்புமே இல்லை சகோதரங்களே எவ்வளவோ தொடர்களை அடிப்படை வளர்க்கங்களை செய்வதற்கு கூட கணித அறிவு தேவை உதாரணத்துக்கு தக்காசை எடுத்துக் கொள்ளுங்கள் நூற்றி இரண்டாயிரம் இடங்களில் கொடுக்க வேண்டும் என்று கட்டி கொண்டிருந்தால் மாத்திரப் போகாதே அவளுக்கு கணக்கு பார்க்கக்கூடிய அறிவு இருக்கவே அதனை எப்படி கணக்கு பார்ப்பது கொள்கையுடைய நேரங்களை வளர்ப்பதற்கு எப்படி கணக்கு பார்ப்பது நோக்கை கணக்கு பார்ப்பதற்கு கணிதம் அமற்றியது அவர்கள் அச்சுக்கு சென்றால் தவாறு ஏழு எல்லாம் கணிதத்தோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இப்படி பார்ப்போம் சொன்னால் வாரிக்குரிமை சட்டத்தை நிலைநாட்ட வேண்டுமா இருந்தால் கொள்கை எப்படி கடமையோ அது மாதிரி ஒரு கடமைதான் வாரி குருமையை சரிவர தெரிவித்துக் கொடுப்பது ஒரு சாத்துல சொல்லுகை எல்லாம் அநியாயத்தை செய்கிற ஒரு புறாங்க அல்லாவுக்கு தெரியும் இப்படி ஒரு ஊட்டம் வருவாங்க இஸ்லாத்துல ஒரு மருந்தை மாற்ற மா செய்வது மாத்திரம் இலாம் அல்ல இவைகளெல்லாம் இஸ்லாம ஒவ்வொரு பகுதியும் நுழைந்து கொள் பூர்த்தியாக ிவே பள்ளிக்கு நீ ஏ வணக்கங்களையும் அப்படி செய்ய வேண்டும் குடும்ப கடமைகளையும் அப்படி செய்ய வேண்டும் வியாபார கடமைகளும் அப்படி செய்ய வேண்டும் சமூக கடமைகளையும் அப்படி செய்ய வேண்டும் என்ன செய்தால்தான் நீ உண்மையான பூர்வமான முஸ்லிம் இல்லை என்றால் ஒரு பொழுது முஸ்லீமாக பூர்ண முஸ்லீமாக முஸ்லீனாக எங்களுடைய இஸ்லாமிய அறிஞர்கள் இப்ராஹிம் அது குவாரத்தில் என்று சொல்லக்கூடிய அறிஞர் மிக முக்கியமான அறிஞர் இவர் எந்த அளவுக்கு கணித உலகுக்கு புகழ் சேர்த்தவர் தெரியுமா கணித உணவிலே சசவமானத்தை அத்தக கணிதத்தை கணிதம் ஐவாடி போன்ற கோணத்திலா அமைந்த கணிதங்கள் சின்ன கணக்குகள் இவை உலகளுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் எங்களுடைய இஸ்லாமிய அறிஞர் இதனையும் கூட கணித உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இஸ்லாமியர்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் இன்று ஒன்று ரெண்டு மூணு என்று எழுதுகிறோமே இது ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் பாதிக்கல்லாகத்தான் பாதித்தாங்க பாதித்தாங்க அதனை எங்களாக கணித உலகிற்கு புகுத்தினவர்கள் எங்களுடைய இஸ்லாமியர்கள் இதனால்தான் அரேபியர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் ஒன்று கண்ட பார்த்து இது என்னென்னு சொல்லுவாங்க இந்தியன் லெசர் அடையாளத்துக்கு பாத்திய அறிஞர்கள் தான் கணிதத்தில் உரோவன் லக்கங்கள் என்றால் படிக்கிறோம் உரோவன் என்று உரோவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அவை கூட அவர்களால் ஒன்று தொடக்கம் பத்து வரையான இலக்கங்கள் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது சத்துக்கு பின்னால் அனைத்து உரோமங்களையும் கைத உணர்வுக்கு அறிமுகப்படுகிறவர்கள் இந்த துறையிலே தான் எங்கள் எல்லோருக்கும் சரியும் அப்பாசி குரு சுருணாசன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொறியலான கண்ட துறையிலே புகழ் கூட்டவர் அறிஞர் அவர் ஏன் ஒரு கேள்வி கேட்டார் விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டால் அதிகமான சிறுவர்கள் உண்மை இந்த விமான கண்டுபிடிப்பிலே ஆரம்ப கதவை திறந்து விட்டவர் இந்த அப்பாசு கிருணா சொன்னி சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் அறிவு இது இன்று உலகம் இதனை மறைத்திருக்க இப்படித்தான் கடினத்துறையிலே இஸ்லாமியர்கள் உலகம் மறைத்து விட்டது அவர்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்களுடைய தத்துவம் ஆரம்பத்தில் இந்தியா இஸ்லாமியர்களுக்கு ஏன் தூண்டிக்கொண்டு இருக்கான் தூண்டிக்கொண்டு இருக்க அடுத்தமாக நாம பார்க்க சொன்னா யார் முதலாவது கணித்து கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க என்ன பயோசயன்ஸ் வண்டிக்கிமை சித்திலேமே சூழலும் ஆசியா அதனால கூட அல்ல என்ன சொல்கிறா நீங்கள் ஆறாண்டு பார்க்க வேண்டாமா இந்த ஒத்தகம் எப்படி படிக்கப்பட்டிருக்கின்றன என்பதனை நீங்கள் சிந்தித்து ஆவாங்க பார்க்க கூடாதா ஆக்சித்து செய்யுமாறு இந்த வானத்தை நீங்கள் சொல்லி இருக்கிறார் நீங்கள் வானத்தை ஆவரந்து பார்க்க கூடாமா எப்போ சொல்லுவ மாநிலத்தில் வானவியரை வலியுறுத்தி கொண்டிருக்க வானவியர் தெரிஞ்சாத்தாலே எங்களுக்கு கிபுலாவும் கண்டுபிடித்ததா குறையும் பார்க்கலாம் நாளை <muchas> சொல்கிறியோக்ரா மனைகளை பார்க்கூடாத குருவான எத்தனை இடங்கள் அல்லது போல் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவளது அவள் இந்த விஞ்சான துறைக்கும் ஆரம்பத்திலே எங்களுடைய இஸ்லாமியர்கள் கொடுத்த பங்களிப்பு இருக்கின்றது சொல்லி முடிக்க முடியாது எந்த அளவுக்கு நான் மிக முக்கியமானவர்களால் அடுத்திருப்பீர்கள் இது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள் முக்கியமான இஸ்லாமிய வழங்கியவர் அறிமுகப்படுத்தியவர் சத்திர சிகிச்சை அந்த சத்திர சிகிச்சைக்குரிய கருவிகள் எப்படி அமைக்க வேண்டும் என்ற வரைபடத்தில் முதலாக எந்த அளவுக்கு தெரியுமா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கூட இவருடைய இந்த புத்தகம் தான் துறையிலே மிக முக்கியமான பிரதவான புத்தகமாக கற்பிக்கப்பட்டு வந்தது தகவல் இப்படியான ஒரு சொத்தை தான் இழந்து விட்டோம் அளவு படித்தவருக்கு அறிமுகம் இல்லாத பூ அப்படி போட்டு ஒரு விதமான கித்னா வரும் உங்களுக்கு குழப்பம் வரும் அந்த பிக்ன வயசுதே பொங்கல் அநியாயம் செய்தவர்களுக்கு மட்டுமல்ல வரும் அந்த குழப்பம் அந்நாயத்தில் அவளுக்கு பாவம் இது அநியாயம் செய்யக்கூடியவன் அவன் செய்கிற பாவத்தால் அல்லா சொல்லக்கூடிய சோதனை இருக்குதே இது அவர்களை மட்டுமல்ல பாதிக்கிறோம் முடி சமூகத்தையுமே பாதிக்கிறோம் நடந்திருக்குறை இல கல்வி கூட அதாவது அந்நியாயத்தை இஸ்லாமிய சமுதாயம் நேற்று கூட என்னுடைய நண்பர் மிக முக்கியமான ஒரு அமைச்சில வேலை செய்யக்கூடியவர்கள் கலகிறார்கள் இப்படி எல்லாம் எங்களுக்கு அந்நியம் செய்யறாங்க அவர் ஒரு டிகிரி ஹோல்டர் இது நாங்கள் விழிப்புணர்வு பெறவே கட்ட தகவல்களை இந்த நமது கல்வியை மிகப்பெரும் எழுதி வர வேண்டும் நாங்கள் விருப்பியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அது மாத்திரம் அல்ல பெரிய பொக்குசத்தை நாங்கள் சரி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் நாங்கள் செய்த அநியாயங்கள் தான் இந்த அந்நியாயங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பார்க்கின்ற பொழுது அல்லா சொல்கிறார் உலகத்திலே வாழ்வார்களோ செய்து வருவாங்களோ மோசடி காரணங்களாக வருவாங்களோ அவங்கக்கூடிய கண்டனை கிடைக்கும் எதுவாக இல்ல அவங்க சௌப்பா செய்தி மீளில்லை தான் செஞ்ச அந்நியாயத்துக்கு சௌப்பா செய்தி மீளில்லை என்று சொன்னால் நபுடைய அரியத்தின் பிரகாரம் இந்த விதத்திலும் தண்டனை மறு உலகத்திலும் தண்டனை எந்த அநியாயம் செய்தாலும் பரவாயில்லை பள்ளி வாழ்க்கையில் செய்யனா அவங்களுக்கு பாரசாலையா உத்தியோகத்திலையா கடை இல்லையா சமூகத்திலையா வீட்டிலா அந்நியாயம் செய்கிறீர்களா உங்களை எங்களை செய்யக்கூடிய மின்சுவாரத்துல ஒரு கொடி அடிக்கப்படி ஒரு நேஷனல் பிளேக் அல்ல எலக்ஷன் கேட்கறதுக்கு அடிக்கிற தொழில் அல்ல என்ன தொழில் தெரியுமா கொடியுடன் அந்த கொடியிலை எழுதப்பட்டிருக்கும் இவர் யார் யாருக்கெல்லாம் அந்யாயம் அவருடைய பெயரோட அழகாக எழுதப்பட்டிருக்கும் அழகாக எவ்வளவு அந்நியாயம் செய்வோமோ அவ்வளவு அறியப்படும் அநியாயம்ியாயம்ாலை அநியாயம் செய்தார் பாரசாலைக்கு வந்த பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்தார் மதுர்த்துக்கு அநியாயம் செய்தார் சமூகத்துக்கு அநியாயம் செய்தார் கடைக்கு அநியாயம் செய்தார் எல்லாம் எழுதப்பட்டிருக்க எப்படி இருக்கும் எப்படி என்பது சொல்கிறார் அளவு கூட யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் இதனால அல்லாஹு அஸ்மா இந்த பாதத்திற்கு எதிரான ஒரு பேரை வச்சுக் கொண்டிருக்கிறார் அவர் வேற பாவங்களுக்கு எதிரான பேர் வச்சுக்கொண்டிருக்கல்ல தனித்தாக இந்த பாவத்துக்கு எதிரான ஒரு பெயர் அவன் வச்சுக்கொண்டிருக்கிறான் அப்ப என்ன அல்ல அதில் அநியாயம் அதில் தான் நியாயமானவன் நியாயமான பள்ளியில தான் நிட்டுல அநியாயம் இருந்தா உன்ன வாயில தான் அல்லா உடனே ஆனா விஷயம் அல்லாவுடைய அல்லாவுடைய பட்டியல உன்னுடைய பேர் இருக்கும் அநியாயக்காரர்கள் பட்டியல் மனிதர்களே மனிதர்களே நீங்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் உங்களுக்கு மரணம் வருவதற்கு மன்னிப்பு சோபா செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாளையிலே எல்லோருக்கும் தெரிஞ்சி வங்குறோத்து காரணம் அவல்களே பறிகுறுக்கப்படுவது அல்ல அமலை எந்த பாவம் செஞ்சவர்களும் நன்றி பந்து வைப்பார் யாருக்கு அஜிக்கு மேலாம் அஜி செய்திருப்பார் இன்று அதுக்கு மேலா ஒன்றா செய்திருப்பார் அது செய்திருப்பார் இது செய்திருப்பார் ஆனால் அநியாயம் செய்த பாவத்தை அல்ல ஒரு பொருள் பந்திக்க மாட்டார் பத்தம் கட்டிருக்கா என்ன பட்டங்களுக்கு இருந்தாலும் அவருக்கு ஆனால் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் இன்னும் தீவிரதா இருக்கிறார்கள் இப்ப என்ன செய்யப்படும் தெரியுமா உலகத்தில சமூகத்துல மனக்க சாதி நல்ல மனித பேர்த்து கொண்டு என்ன நடக்குது பாரு என்ன செய்யப்படும் தெரியுமா இவருக்கு நன்மை எல்லாம் குடிச்சு முடிஞ்சு நன்மை முடிச்சு ஆனா அநியாய் செய்யப்பட்ட இன்னும் அணியில இருக்கிறார் அப்படியே அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இவன் மீது சுமத்தாக்கப்படும் நான் அல்ல நம் அனைவரையும் பாதுகாக்க இது லேசான விஷயம் என்ன அந்த டைம்ல எங்களுக்கு யாருக்கு எது விஷயம் அநியாயத்தை பயந்து கொள்ள வேண்டும் அமான நாங்கள் மிகவும் கவனமாக உபயோகம் எல்லா கட்டத்தில் நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் அநியாயத்தை பயந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுடைய விடயத்திலே எடுத்துக்கொண்ட தலைப்பட கல்வியிலே கல்வித்துறையிலே நாங்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை பயந்து கொள்ள வேண்டும் இன்று ரெண்டு விஷயம் நடக்கின்ற சகோதர்களே இந்த சமூகம் கல்வித்துறையில பின்னுக்கு போறதுக்கு ரெண்டு விஷயம் காரணம் ஒன்று என்ன எங்களுடைய பாடசாலைகளிலே என்ன செய்யும் நடைபெறக்கூடிய சில மார்க்கத்திற்கு முரணான சில விஷயங்கள் ஆசிரியர்களை மன்னிக்க வேண்டும் இருக்க முடியாது ஆசிரியர் தினம் என்ற பெயரிலும் மாணவர் தினம் என்ற பெயரிலும் பெற்றோர் தினம் என்ற பெயரிலும் இல்ல விளையாட்டு கோடி என்ற பெயரிலும் எவ்வளவு அநியாயங்கள் அனாச்சாரங்கள் நடந்து வருகின்ற மனிதனாக நின்று சிந்தனை செய்திருப்பார்கள் ஆசிரியராக நின்று அல்ல அதிபராக நின்று அல்ல முஸ்லீமாக நின்று அல்ல ஒரு மனிதனாக நின்று சிந்தனை செய்திருப்பார்கள் பொறுக்க முடியாது அல்ல பொருக்க மாட்டார் அன்புக்குரியவர்களை மிகவும் இதற்கு ஆசிரியர்களும் சொல்லவும் பொறுப்பு சம்பவம் ஒருவருடைய பொறுப்பு நாங்கள் சொல்கை விஷயத்திலே இதே போல இன்று தொழில் விஷயங்கள் ஹலால் புத்த கட்சியர்களாக மாற எல்லாம் அல்லாத மனிதருக்கு துணை செய்வான விஷயங்களும்